வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தரமகோட்டை கருப்பையா இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று பள்ளிகளில் மின்னணு கழிவுகளை அகற்றும் திட்டமானது கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சி நகரில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு பல்வேறு துறைகளின் வளர்ச்சி வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்துவதற்கு பற்றி ஆராய்வதற்காக சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் சார்பில் பதினெட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வி காமக்கோட்டி என்பவர் ஆவார் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங்கின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சஞ்சய் கோத்தாரி என்பவர் ஆவார் இந்திய குடியரசுத் தலைவரின் ஊடக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அசோக் மாலிக் என்பவர் ஆவார் இந்திய குடியரசுத் தலைவரின் சமூக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ரந்தீப் குமார் ஜேம்ஸ் வான் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் சம்பல் ஆற்றின் குறுக்கே ஆறு வழி சாலை பாலம் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாலம் எங்கு உள்ளது இரண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை பெஸ்டிவல் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் பல்வேறு கலாச்சார விழாக்கள் எங்கு நடைபெற்றது மூன்று ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சகம் சார்பில் இரண்டாவது ஆஸ்திரேலிய வர்த்தக வாரம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது நான்கு ஐடி டி எப் சார்பில் உலக ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரியில் எங்கு நடைபெறுகிறது எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கேடு எப்பொழுது வரை நீட்டிக்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி